வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டிசம்பர் இருபத்தி தேதி தேசிய நல்லாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது இரண்டு சர்வதேச கீதா மகோத்சவ் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற இடம் குருசேத்ரா ஆகும் மூன்று டிசம்பர் இருபத்தி அன்று தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது நான்கு போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள இந்தியாவின் பெரும் கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளவர் அசின் பிரேம்ஜி ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தேசிய கணித தினம் என்று கொண்டாடப்படுகிறது 2. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்காக இருபதாயிரத்தி நூற்றி கோடி ரூபாய் கடனுதவிக்கான ஒப்பந்தம் இந்திய அரசு எந்த நாட்டு நிறுவனத்துடன் செய்து கொள்ள பட்டுள்ளது மூன்று அக்னி நான்கு ஏவுகணையின் முந்தைய பெயர் என்ன நான்கு பிரதான் மாற்று வந்தனா யோஜனா திட்டம் எதனோடு தொடர்புடையது நன்றி மீண்டும் சந்திப்போம்